तापत्रय विनाशाय श्रीकृष्णाय சச்சிதானய விஷோத்தியேத்தாபயா வய நும்தய மனுரிலயச்சே கிரௌேஹோர்தௌரமன்மனேஸ்வ राजमुचदार्थ दृर मेलमला उपदेश पड़ा निचक्रवर्ती प्रार्थने की मनु इलाशयुप्ता मत्स्यवारण भगवान மாத்சியே அப்பியே அப்பியேன்னு சொன்னால் பிரளய காலத்தில் மனுஹு இலா ஔஷதயஸ்டர் மனுஹுன்னு சொன்னால் மனு பகவானும் அதாவது சத்யவிரத மனு அவரும் பூமியும் செடிகளும் குப்தகா காப்பாற்றப்பட்டனர் மத்ஸ்யாவதாரத்தை எடுத்தாருங்கிற அர்த்தமும் இருக்குதில்ல மத்ஸ்யாவதாரத்தில் பகவான் என்ன பண்ணினார் மத்ஸ்யாவதாரம் எடுத்து லோகத்தை எப்படி காப்பாற்றினார் அப்படிங்கிறது முதல் வரியில வருது தோன்றினவன் அதித்தியனுடைய புத்திரர்கள் ஆதித்யர்கள் தித்தியினுடைய புத்திரர்கள் தைத்தியர்கள் ஆகவே திதிஜாங்கிறது கிரௌடே கிரௌடாவதாரே வராக ஹிரண்யாக்சன் கொல்லப்பட்டான்னு சொன்னா பூமியை அம்பசா தண்ணீரிலிருந்து உத்தரதஹா பாதுகாத்தார் கௌர்மே ஸ்வபிருஷ்டே அதிரிகி திருதா அமிர்தோன்மதனே அமிர்தோன்மதனேன்னா அமிர்தத்தை கடையிற போது பார்க்கடலை கொண்டு கடையிற போது ஸ்வபிருஷ்டே தன்னுடைய முதுகில் கௌர்மே அத்ரிஹி திருதா கூர்மாவதாரத்தில் தன்னுடைய முதுகில அந்த அத்ரிமலைய தாங்கி கௌர்மாவதாரே ஸ்வபிருஷ்டே அத்ரிஹி திருதா அப்ப நம்ம எப்படி போடணும் அமிர்தோன் மதனே அமிர்தத்தை கடையும் பொழுது கௌர்மாவதாரம் பண்ணி தன்னுடைய முதுகில அத்ரிமலையை தாங்கிக் கொண்டார் அப்புறம் அடுத்தது என்னதுன்னா இபராஜம் பிரபன்னம் இபராஜம் ஆர்த்தம் பிரபன்னம் இபராஜம் கிராகாத்து அமுஞ்சத்து கிராகாத்து அமுஞ்சத்து ஆர்த்தம்னா துயரப்பட்டு கொண்டிருக்கின்ற இபராஜம் இபராஜன்னா யானை கஜேந்திரன் பிரபன்னம் பிரபன்னம் ஷரணாகதி பண்ணின துன்பப்பட்டு ஷரணாகதி பண்ணிய இபராஜம் கஜேந்திரனை கிராகாத் கிராகத்துனா முதலையில இருந்து அமுஞ்சத்து அதை கஜேந்திர மோக்ஷம் பண்ணினார் அங்க அவதாரம்னு சொல்லல சரணாகதி பண்ண தன்னை அதுக்காக பகவான் காப்பாற்றினார் சொல்றார் என்ன ரூபம் எடுத்தாருன்னு இங்க சொல்லல ஆக அந்த அப்பவும் உபகாரம் பண்ணாருங்கிறார் கிராகாத்துன்னா முதலையிலிருந்துன்னு அர்த்தம் முதலை கிட்ட இருந்து கிராகாத்து அமுஞ்சது लील मत्स्यवर अमाहव अजेन्षये उपदेश पड़ी बा्लोकोप्योदि பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல் வாழ்த்துகள் ஹரி ஓம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம் காரானந்த மகாஸ்வாமிகளின் அருக்குறில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பாகவதம் பதினோராவது ஸ்கந்தத்தில் உள்ள